வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாசையாகவும் அன்பு பிரியமாகவும் மாறும்போது அமைதி ஓடுகிறது ஆம் ஆசை பேராசையாகவும் அன்பு பிரியமாகவும் மாறும்போது அமைதி அமைதி தூர விலகி ஓடுகிறது என்கிறார் நன்றி வணக்கம் ஆசை சில சமயம் அறிவையும் வென்றுவிடும் ஆம் ஆசை சில சமயம் அறிவையும் வென்றுவிடும் என்கிறார் டால்ஸ்டாய் நன்றி வணக்கம் காதில் விழும் அத்தனையுமே நம்புகிறவன் புத்திசாலி இல்லை காதில் விழும் காதில் விழும் அத்தனையும் காதில் காதில் விழும் அத்தனையுமே நம்புகிறவன் புத்திசாலி இல்லை ஆம் காதில் உள்ளும் அத்தனையும் அத்தனையுமே நம்புகிறவன் புத்திசாலி இல்லை என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம் சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை உங்களால் தடுக்க இயலாது ஆனால் அவை உங்கள் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை உங்களால் தடுக்க இயலும் ஆம் என்கிறது சீனப்பழமொழி நன்றி வணக்கம் இன்னல் தாக்கும்போது நம்பிக்கையுடன் இருங்கள் இன்பத்தில் திளைக்கும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் ஆம் இன்னல் தாக்கும்போது போது நம்பிக்கையுடன் இருங்கள் இன்பத்தில் திளைக்கும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் என்கிறார் அன்னை நன்றி வணக் நன்றி வணக்கம் உங்களை யாராவது அவமரியாதை மாத்திரை போல விழுங்கிவிடுங்கள் காரணம் கொண்டிருந்தால் கசப்பு உங்களுக்குத்தானே என்கிறார் என்கிறார் தமிழினியன் நன்றி வணக்கம் இறுதியில் தோல்வியடையும் செயலில் வெற்றி பெறுவதை காட்டி இறுதியில் தோல்வியடையும் செயலில் வெற்றி பெறுவதை காட்டிலும் இறுதியில் வெற்றி பெறும் ஒரு செயலில் தோல்வியடைவேன் என்கிறார் ஆம் என்கிறார் உட்ரோ வில்சன் நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா மனிதர்களை நேசி அவர்களுக்கு தொண்டு செய் ஆனால் அவர்களின் பாராட்டுதலுக்கு ஆசைப்படாமல் இருப்பதில் கவனமாயிரு ஆம் என்கிறார் அரவிந்தர் நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பழங்கள் நிறைந்த மரங்கள் எப்போதும் கனத்தினால் தாழ்ந்து வ தாழ்ந்து வளையும் நீங்கள் பொறுமை அடைய நீங்கள் பொறுமையடைய வேண்டுமானால் அடக்கத்தோடும் பணி இருங்கள் ஆம் பழங்கள் நிறைந்த மரங்கள் எப்போதும் கணத்தினால் தாழ்ந்து வளையும் நீங்கள் பொறுமையடைய வேண்டுமானால் அடக்கத்தோடும் பணிவோடும் இருங்கள் என்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம் நான் என்ற உணர்ச்சியே பிரச்சனை அதை வலிமைப்படுத்தாதீர்கள் எந்த சண்டையையும் உருவாக்காதீர்கள் உங்கள் உலகில் வலிமையுடையவர்கள் அல்லர் வலி இந்த உலகில் இந்த உலகில் வலிமையுடையவர்கள் வலிமையுடையவர்கள் அல்லர் அடக்கமுடையவர்கள்தான் வாழ்கிற வாழ்கிறார்கள் ஆம் நான் உணர்ச்சியே பிரச்சினை தான் அதை வலிமைப்படுத்தாதீர்கள் எந்த சண்டையையும் உருவாக்காதீர்கள் இந்த உலகில் வலிமையுடையவர்களர் அடக்கமுடையவர்கள்தான் அடக்கம் அடக்கமுடையவர்கள்தான் வாழ்கிறார்கள் என்கிறார் சீஷோ நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஒரு வாரம் உழைப்பதும் சரி ஒரே தடவை கவலைப்பட்டு நொந்து கொள்வதும் சரி அந்த உழைப்பு உடம்பில் ஒட்டாது ஆம் ஒரு வாரம் உழைப்பதும் சரி ஒரே தடவை கவலைப்படு கவலைப்பட்டு நொந்து கொள்வதும் சரி அந்த உழைப்பு உடம்பில் ஒட்டாது என்கிறது கிரேக்க பழமொழி நன்றி வணக்கம் ஒருவனுடைய ஆயுள் கல்வி தொழில் செல்வநிலை யாவும் அவன் கருவில் இருந்த இருக்கும்போதே விதிக்கப்பட்டதாகும் ஆனால் முன்னேற்றம் என்பது சுயமுயற்சியாகும் ஆம் ஒருவனுடைய ஆயுள் கல்வி தொழில் செல்வநிலை யாவும் அவன் கருவில் அவன் கருவில் இருக்கும் விதிக்கப்பட்டதாகும் ஆனால் முன்னேற்றம் என்பது சுயமுயற்சியாகும் என்கிறது சீன பழமொழி நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒருநித யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா திட்டங்கள் தீட்டி திட்டங்களை தீட்டிக்கொண்டிருப்பதை விட்டு ஒழியுங்கள் முதலில் செயலில் இறங்கி விடுங்கள் ஆம் திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருப்பதை விட்டு ஒழியுங்கள் முதலில் செயலில் இறங்கி விடுங்கள் என்கிறது கிரைக்க பழமொழி நன்றி வணக்கம் அளவுக்கு மீறிய செல்வமும் அற அளவு அளவுக்கு மீறிய செல்வமும் ஆபத்து அளவுக்கு மீறிய வருமையும் ஆபத்து ஆம் அளவுக்கு மீறிய செல்வமும் ஆபத்து அளவுக்கு மீறிய வறுமையும் ஆபத்து என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம் ஒருவனுடைய வாயை அடைத்து விட்டதால் அவனை வென்றுவிட்டதாக அத் வென்று விட்டதாக ஆகிவிடாது ஆம் ஒருவனுடைய வாயை அடைத்து விட்டதால் அவனை வென்றுவிட்டதாக ஆகிவிடாது என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம் எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும் தடைகள் ஏற்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் செயல்பட முடியும் ஆம் எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும் தடைகள் ஏற்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் செயல்பட முடியும் என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம் வணக்கம்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 ஏழைகள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு உதவுப உதவுபவன் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இறைவனை தொழுபவனை விட மேலானவன் என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு நேற்று நடந்தது நேற்று நடந்ததை பற்றியும் இன்று நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் உங்கள் மனத்தில் செய் நேற்று நடந்ததை பற்றியும் இன்று நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் உங்கள் மனத்தில் பாடமாக பார்க்காதீர்கள் நாளை எப்படி நீங்கள் உருவாகப் போகிறீர்கள் என்பதை மட்டும் பாருங்கள் அது நிச்சயம் நடக்கும் ஆம் நேற்று நடந்ததை பற்றியும் இன்று நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் உங்கள் மனத்தில் பாடமாக கொள்ளாதீர்கள் பாடமாக பார்க்காதீர்கள் நாளை எப்படி நீங்கள் நாளை எப்படி நீங்கள் உருவாகப் போகிறீர்கள் அதை மட்டும் பாருங்கள் அது நிச்சயம் நடக்கும் என்கிறார் எம் கிறிஸ்ட கிறிஸ்டல் நன்றி வணக்கம் தீமைகள் அனைத்திலும் மிக பெரியதொரு தீமை உண்டு அறியாமையே அந்த தீமை ஆம் தீமைகள் அனைத்திலும் மிக பெரியதொரு தீமை உண்டு அறியாமையே அறியாமையே அந்த தீமை என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா அறிவாற்றல் அடைந்தவனுக்கு எல்லாவித பந்தங்களும் அருந்து விடுகின்றன ஆம் அறிவாற்றல் அடைந்தவனுக்கு எல்லாவித பந்தங்களும் அருந்து விடுகின்றன என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம் அறியாமையுடன் தன்னட அறியாமையுடன் தன்னடக்கம் இல்லாமல் ஒருவன் நூறு வருஷ நூறு வருஷங்கள் நூறு வருடங்கள் வாழ்வதை விட அறியாமையுடன் தன்னடக்கமில்லாம் அறியாமையுடன் தன்னடக்கமில்லாமல் ஒருவன் நூறு வருடங்கள் வாழ்வதை விட நூறு வருடங்கள் வாழ் விட அறிவுடன் தன்னிறை தன்னிறைவோடு ஒருவன் ஒரே நாள் வாழ்வ வாழும் வாழ்க்கையே மேலானது ஆம் அறியாமையுடன் தன்னடக்கமில்லாமல் ஒருவன் நூறு வருடங்கள் வாழ்வதைவிட அறிவு அறிவுடன் அறிவுடன் தன்னிறைவோடு ஒருவன் ஒரே நாள் வாழும் வாழ்க்கையே மேலானது என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வு கடனற்ற நிலை நோயற்ற வாழ்வு கடனற்ற நிலை இவையே பயமற்ற வாழ்க்கை நோயற்ற வாழ்வு கடனற்ற நிலை இவையே பயமற்ற வாழ்க்கை என்கிறார் குருநானக் நன்றி வணக்கம் கடன்பட்டவர் கடன்பட்டவர் அனாதை வறியவர் முடவர் வயோதிகர் ஆகிய இவர்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்பவனே அரசர் போல் இன்பம் வாழ்வான் ஆம் என்கிறார் குருநானக் நன்றி வணக்கம் பிரரை வெறுக்காமல் யாவரிடமும் அன்பு செலுத்துவோர் கடவுளுக்கு மிக நெருங்கியவராவர் ஆம் பிறரை வெறுக்காமல் யாவரிடமும் அன்பு செலுத்துவோர் கடவுளுக்கு மிக நெருங்கியவராவர் என் ஆம் சி என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம் வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து பகுத்து உண்ண தெரியாதவன் காட்டிலே வாழும் குரங்குகளுக்கு நிகரானவன் ஆம் பகுத்து உண்ண தெரியாதவன் காட்டிலே வாழும் குரங்குகளுக்கு நிகரானவன் என்கிறார் வள்ளலார் நன்றி வணக்கம் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறெதுவுமில்லை ஆம் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறெதுவுமில்லை என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம் உங்களுக்கு உங்களுக்கு உதவி நீங்களே முட்டாள்களின் துணை உதவியாக உதவியாகாது ஆம் உங்களுக்கு உதவி நீங்களே முட்டாள்களின் உதவி முட்டாள்களின் துணை உங்க முட்டாள்களின் துணை உதவியாகாது என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம் பிறரிடம் குறை கண்டுபிடிப்பது சுல பிறரிடம் குறை கண்டுபிடிப்பது சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் ஆம் பிறரிடம் குற்றம் கண்டுபிடிப்பது ஜி பிறரிடம் பிறரிடம் குறை கண்டுபிடிப்பது சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் என்கிறார் குருநானக் நன்றி வணக்கம் எங்களுடையது என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லா எங்களுடையது என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லாதவர்கள்தாம் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் ஆம் என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம் நிந்தனைக்கு ஆளாகாதவன் இந்த உலகில் எவனுமே இல்லை ஆம் நிந்தனைக்கு ஆளா ஆளாகாதவன் இந்த உலகில் எவனுமே இல்லை என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம் மௌனத்தில் உன் மனத்தை சமநிலைப்படுத்து ஆம் மௌனத்தில் உன் மனத்தை சமநிலைப்படுத்து என்கிறார் வாரியர் நன்றி வணக்கம் குறைய வேண்டியது பாவம் நிறைய வேண்டியது புண்ணியம் ஆம் குறைய வேண்டியது பாவம் நிறைய வேண்டியது புண்ணியம் என்கிறார் வாரியர் நன்றி வணக்கம்